நற்றினை உறவுகளே மீண்டும் சரவடிக்காக முருகன் கத்தாரிலிருந்து வாங்க குட்டிசுகளை உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒண்ணு கொண்டாந்து இருக்கேன் வாங்க குட்டி கதைக்கு போகலாமா ஒரு நாள் ஒரு சிறுத்தை பசியோடு காட்டில் அங்கு இங்குமாக அலைந்து கொண்டிருந்தது அப்போது வெகு தூரத்திலே இந்த சிறுத்தை இரண்டு மான்கள் மேய்து கொண்டிருப்பதை மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டவுடன் இதற்கு சந்தோஷம் ஒரு மான் கருப்பு மான் ஒரு மான் புள்ளிமான் இவை இரண்டும் மேய்ந்து விட்டிருந்த போது இதற்கு மிகுந்த பசியாக இருக்கும்போது எழுத்தாமல் ஒரு மானை கண்டால் எவ்வளவு ஆசையாக இருக்கும் மிகுந்த ஆசையோடு எப்படியாவது இந்த மானை பிடித்து விடலாம் என்று பதுங்கி பதுங்கி பதுங்கி பதுங்கி ஓசை இல்லாமல் அப்படியே பதுங்கி கீழே போது போயி அவைகள் இரண்டும் மேய்கிறதான அந்த மலை அடிவாரத்திற்கு பதுக்க பதுக்க பதுக்க பதுக்க அப்படியே பதுங்கி பதுங்கி போகுது சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலை அடிவாரத்திற்கு சென்று விட்டது ஆனால் எதை தாக்குவது என்று இப்போது அது முடிவெடுக்கவில்லை அதே நேரத்தில் சிறுத்தை பார்த்ததை மான்கள் இரண்டும் பார்த்து விட்டது வேகமாக ஓடுகிறது அதனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேகமாக ஓடுகிறது பஞ்சாய் பறந்து கொண்டு அப்பொழுது ஒரு இடம் வந்தபொழுது ஒரு பாதை இவ்வாறாக இடதும் வலதுமாக இரண்டு பக்கமாக பாதைகள் போகிறது அந்த இடத்திலே இடது பக்கம் கருப்புமானும் வலது பக்கம் புள்ளி மானுமாக ஓடத் தொடங்கிவிட்டது சிறுத்தை அந்த இடத்திற்கு வந்ததும் எதை துரத்தலாம் என்று கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் நல்ல சுவையாக இருக்கும் என்று நினைத்து அந்த கருப்புமானை திறந்து தொடங்கியது ஆனால் அதற்குள் அந்த கருப்புமான் மிக வேகமாக ஓடி கண்ணுக்கு சென்று விட்டது இந்த பாதி வழியிலே சென்ற பிறகு ஐயோ காணவில்லையே இந்த கருப்புமான் போனால் என்ன நமக்கு புள்ளிமானை பிடிக்கலாம் என்று அந்த பாதி தூரம் மறுபடியாக அந்த பாதை பிரிகிற இடத்திற்கு வந்து மறுபடி வலது பக்கத்தில் ஓடத் தொடங்கியது அப்போது அங்கே பார்த்தால் புள்ளிமானும் அது கண்ணுக்கு எட்டாத தூரத்திலே போய் மறைந்துவிட்டது இவ்வளவு வேகமாக ஓடிய அந்த இரண்டு மானும் இந்த சிறுத்தை நிழந்து தப்பிவிட்டது காரணம் எதை தின்னலாம் என்று முடிவெடுப்பதற்கு தாமதித்த காரணத்தினால் அது கை கட்டியது வாய்க்கு கிட்டாமல் போய்விட்டது இரண்டு மானும் தப்பித்து விட்டது சிறுத்தை ஏமாந்து வந்தபடியே திரும்பி போய்விட்டது நன்றி வணக்கம்